அல்லாகவின் தூதர் செல்லல்ல செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு காலத்தில் கல்வி பறிக்கப்பட்டுவிடும் அறியாமையும் குழப்பங்களும் பரவிவிடும் கொந்தளிப்பு மிகுந்துவிடும் அப்போது கொந்தளிப்பு என்றால் என்ன அல்லாஹின் தூதரே என வினவப்பட்டது நபி அவர்கள் தமது கையால் கொலை செய்வதை போல பாவனை செய்து காட்டினார்கள் இதனை அபோஹொரேரா ரதியெல்லாம் அங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்